ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி எல்லாம் அல்ல இளவைய திருவருளை சிறுமிக் நம்முடைய பெரியவரான தொடர் அமைப்பை இப்பொழுது நமினந்தியடிகளுடைய வரலாற்றை எண்ணுவதற்கு நாம் செலுத்தோம் பெருமானுடைய திருவருள் சுயக்கிழாருடைய அந்த ஆசி இரண்டும் கூட நாம் அதை மேற்கொள்கிறோம் நமினந்தடிகள் பையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாள் ஏ கமலத் தடம்பனையும் செடு நீர்த்தடமும் புடையுடைத்தாயி பொய் வீர்வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புலதனால் எய்தும் பெருமை என் திசையும் ஏரூர் ஏம பேரூரால் இப்பொழுது நாம் படிக்க இருக்கின்ற நமினந்தடிகள் தோன்றிய ஊர் பேரூர் என்பது பெயரா இந்த ஏமப்பேரூர் என்பது அது சோழ நாட்டில் இருப்பது என்பதை பற்றி சொல்கிறார் வையம் புறக்கம் தனிச்சங்கோல் வளவர் இந்த உலகத்தை எல்லாம் காக்கின்ற நம்முடைய சோழர் அந்த சோழர்களுடைய பொன்னி திருநாட்டு இந்த காவிரி சூழ்ந்து இருக்கும் நம்முடைய தமிழகம் இந்த தமிழகத்தில் செய்ய கமல தடம்பனையும் நல்லா தாமரை எல்லாம் பூத்திருக்க பெரிய பெரிய அந்த அமைப்புகள் செடு நீர் தடமும் அந்த தாமரை பூத்திருக்கின்ற தடம் குளம் அவையெல்லாம் எனவே தாமரையும் தாமரை பூத்திருக்கிற அந்த குடங்கள் குளமெல்லாம் இருக்கும்படியான புடையின பக்கம் பக்கத்தில் எல்லாம் கொண்டிருப்பதாக இருக்கும் பொய்தீர்வாய்மை அருமறைநூல் புரிந்த சீல புறதனால் நல்ல பொய்தீர்வாய்மை அருமறைநூல் புரிந்த சீல புகனால் நல்ல நான்மறைகளும் மிகச் சிறப்பாக எழுந்த நாடும் அந்த அதனை போற்றி வருகின்ற நாடுமாக இருக்கின்ற நம்முடைய நாடு எது சோழ நாடு எயிலும் பெருமை என் திசையும் ஏறு ஊரூர் ஏம பேரூரால் அந்த நாட்டுடைய போலானது ஏறிக்கொண்டே போகுமா அந்த ஏம பேரூர் என்று அவர் தோன்றிய ஊரை இப்பொழுது நமக்கு சொன்னார்கள் மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணிமருகு மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணி மருகுன்னா கடைத்தெருவு நல்லாது கடைத்திருள என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக தோரணங்கள் அங்கங்கே நாட்டியிருக்குமா ஏன்னா யாராவது வந்து கொண்டு இருப்பார்கள் அல்லது ஊரில் பெருமானுக்கு விழா நடந்து கொண்டிருக்கோம் விடாமல் அதுக்கு தோரணம் கட்டி அமைச்சிருப்பாங்க அப்படி பெருமா வேலை பயிலும் புனல் பருகு மேகம் பயிலும் மாடங்கள் பாருங்கள் வேலைன்னா கடல் கடலில் இருக்க வேண்டிய மேகங்கள் எல்லாம் இந்த ஊரில் அங்கங்கே இருக்கிற மாடங்களில் வருமா ஏன்னா அந்த மாடம் உயரம் மேகங்களும் அப்படி மேலே இருக்குது எனவே மேகங்கள் அந்த சூழ்ந்துருக்கும்படியான மாடங்களாக இருக்குமாம் இல்லை மாடங்கள் சோலை பயிலும் குளிந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்பூகம் சோலை பயிலும் குளிந்த இருள் நல்ல சோலைகள் இருக்குமா ஆனால் அது இருளாக இருக்குமா என்ன இருள்னு கேட்டால் மரங்கள் ஒன்றோடு ஒன்று அடர்ந்து மரங்கள்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று அடர்ந்து சூரியனுடைய ஒளியே படாமல் இப்படி இருட்டாக இருக்குமா பகலும் கூட அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமா சோ சோலை பயிலும் குளிந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்பூகம் பூகம்னா பாக்கு மரம் பாக்குமரமெல்லாம் வேறு இருக்குமா யிலும் வேத ஒளி கடிநீர் பயிலும் சொடி நீர் காலையில அந்த பெருமக்களா இருக்கவங்கலாம் எழுந்து விடுங்க ஓதிக்கொண்டிருப்பார்கலாம் இப்படி எல்லாம் சூழல் இருக்குமா பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது பட செய்ய துணர் மென் கமலம் இடையிடையே சுடர் தோன்றுவன நல்ல நெற்பயிர் இருக்குமா நெற்பயிர் அப்படி வளர்ந்து கொண்டிருக்குமா அதுல இடையிடையே தாமரையும் பூத்திருக்குமா தாமரை அந்த தண்ணியோட பணிந்திருக்கும் நெல்லானது மேலே உயர்ந்து நெல்லை காய்ச்சி அப்படி வளையும் அல்லவா ஆகிய நெல் வயலில் இந்த மாதிரிலாம் தாமரையும் சேர்ந்துருக்குமா துணர்வெண் கமலம் இடையிடையே சுழர்வெற்றி தோன்றுவன் புனர்வெண் பொடிநூலவர் வேள்வி களத்தில் புனைந்த வேதிகை மேல் மணல்வெண் பரப்பின் இடையிடையே வளர்ந்த சிந்திமானுவால் பாருங்கள் இந்த தாமரையானது வயலில் அப்படியே பூத்து பூத்து கிடக்கிறது எப்படினு கேட்டால் நல்ல யாகம் செய்கின்ற இடத்துல நல்ல நெருப்பை வைத்து கனகனகன இருக்கும்போது அப்போ அந்த மந்திரங்களையும் சொல்லி அதில் இருந்து அரிசியும் போடும்போது அது எப்படி அப்படியே சொல்லிட்டுருக்கோம் எனவே அந்த இது வேதம் ஓதுகின்ற அந்த இடம் இருக்குது அந்த இடத்தினுடைய ஒளி போல அந்த வயல் போராட்டம் ஏன்னா அங்கே தாமரை பூத்து இருக்கான் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வளமாக இருக்கிற இடம் பெருமை வழங்கும் அப்பதியில் இப்படியெல்லாம் இருக்க முடியாத நம்முடைய பதி அல்லவா பேணும் நீற்று செய்வனிறி ஒருமை நெறிவார் அந்தனர்தான் குலத்தினுள் வந்தாரு நல்ல சைவ மரபில் தோன்றியவர் அதோடு கூடவர் அந்தனர் மரபில தோன்றியவர் அவர் இருமை உலகம் ஈஸ்வர்களில் இறங்கி இருமை உலகங்கிறது என்னது இந்த இம்மை அம்மை இந்த ரெண்டு உலகமும் ஏத்தும்படியான பெருமான் அல்லவா அவரை கடல் இறங்கி ஏத்த பெற்றதவத்தருமை புரிவார் நமினந்தி அடிகள் அப்படி பெருமானுடைய திருப்போடையே எண்ணிக்கொண்டிருக்க முடியாத ஒரு பெரியவர் அவர் பெயர் நமினந்தி அடிகள் என்று சொல்ல முடியான பெயர் அவர் அந்த ஊரில் தோன்றினாராம் அவரை பற்றி தான் நம்ம இப்போ அந்த அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவராக படிக்கிறோம் வாய்மி நூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவாறு நல்ல மறைகளெல்லாம் ஓதி ஓதி அந்த நெருப்பை வளர்க்க வளர்க்கிற அமைப்பு அந்த வளர்க்க அந்த வளர்க்கு வருகின்ற அந்த மாண்பு மிகச்சிறப்பாக தூய்மை திருநீர்த்தடைவே மெய்ப்பொருளின் தடியும் துணிவினார் இந்த உலகத்தை மிக கடைசி காலம் வரைக்கும் இந்த ஆன்ம எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிற வரைக்கும் இந்த திருநீற்றெறிதான் மிகச்சிறந்திருக்க நல்ல அப்படி இருக்கணும் சாம கண்டர் செய்ய கடல் வழிபட்டு ஒழுகும் தலைமை நிலை யாம இரவும் பகலும் உணர்வோடியா இன்பமெய்தினாறு நல்ல பெருமானியே எண்ணிருப்பதனால இரவு பகலெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருப்பார் இறாப்பகலாய் பேசும்போது எப்போது என்று தான் சொல்கிறாங்களே அந்த இரவு பகலாக பேசி பேசி பேசி மகிழ்ச்சியாகவே இருக்காங்களாம் ம் அவ்வின்றும் திருவாரூர் அதனை அடைவாறு அந்த ஊர்லேருந்து திருவாரூருக்கு செல்கிறதாம் இல்லைங்களா இப்போதான் நம்மளுடைய அன்பையா திருவாரூர் பற்றி சொன்னார் இல்லைங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் திருவாரூர் போக முடியாத புண்ணியங்கள் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா ஒரு போதாமூர்த்தியும் ஒரு சாமியோடு போகிறோம் குருநாதர் இருக்கிற வழிபாட்டை நல்லா அருமையாக செய்துட்டு மாலையில் அருமையாக தேவாசிரிய மண்டபத்துக்கு சென்று திருவாரூர் பெருமானை வணங்கி இல்லை மீண்டும் ஆறரை ஆறே முக்காலுக்கு அந்த மரத்துக்கு வந்து பெரிய விழாவும் ஒரு மணி நேரம் பாடமாக சொல்லிவிட்டு அங்கே இயற்றைக்கு புறப்படுவோம் பத்து மணிக்கு மயிலா மயிலாடுதுறப்படுவோம் ஒவ்வொரு வியாழக்கிழமை தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு சன்னிதானம் அது மாதிரி எங்களை பணிப்பிருக்கிறார்கள் இல்லை அதனால் திருவாரூர் வந்து தொடர்ந்து ப காணும் முயலும்படியான புண்ணியும் பெரிய கோவில் அல்லவா ரொம்ப அருமையான கோவில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பன்னிரெண்டு திருமுறையும் விண்ணப்பிக்கின்ற இடம் அந்த இடம் தான் பொதுவாக முடித்து விறுவிறு விறுவிறுன்னு பன்னெண்டு திருமுறையும் சொல்லிடுவார் ஒரு பதினைந்து மணி தொழில்களுக்கு உள்ளார் மற்ற இடங்கள்லாம் பஞ்சபூர் அந்த மட்டும் பாடிட்டு விட்டுருவாங்க அந்த ஊர் தான் அது தேவாசிரி மண்டபத்தில் ரொம்ப அருமையாக பன்னிர திருமுறையும் பாடுவாங்க சரிய ஆறுன்னு தொடங்கிடுவோம் சரியாக ஆறு ஐம்பதுக்கு முடிஞ்சிடும் அந்த ஒரு மணி நேரம் ஆகும் வழிபாடு அந்த வழிபாடு முடி நடந்து முடியும்போது தான் இவர் பாட ஆரம்பிப்பார் எனவே வழிபாடு ஒரு இருபத்தஞ்சி மணித்துறைகள் இவர் பாடுவது ஒரு இருபத்தஞ்சி மணித்துறைகள் ஒரு ஐம்பது நிமிஷம் அப்படியே ஆகும் ஒவ்வொரு நாளும் நடக்குது ஏதோ நாங்கள் வியாழக்கிழமை தூரம் பார்க்குறோம் வழிபாடு செய்யும்படியான புண்ணியம் சிவம் பாருங்கள் அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார் தன்னுடைய ஊரை விட்டு விட்டு அங்கே திருவாரூருக்கு சென்றாராம் அடியாள் மேல் வெவ்வூர் அகலம் பெருமாந்தன் விரைசூல் மனத்தால் பணி ஊறுதல் எவ்வூதியமும் என கொள்ளும் என்னமுடையார் பார்த்தீங்களா பெருமானை வணங்குவது தான் இந்த உயிருக்கு ஊதியம் இப்போ நம்ம உடலில் உழைக்கிறோம் ஊதியம் பெறோம் மாதம் ஒரு நாள் ஊதியம் பெறோம் பார்த்தீங்களா ஆனால் இந்த உயிருக்கு என்ன ஊதியம்னு கேட்டால் பெருமானி வழிபாடாற்ற அந்த புண்ணியத்தை தேடுவது அதுக்கு உயிருக்கு ஊதியம் உடலுக்கு ஊதியம் இந்த ரூபானா பைசா உயிருக்கு ஊதியம் பெருமானு பெறுவரும் இப்படி திருப்பாதங்கள் வணங்கினார் செம்பற்புற்றின் மாணிக்கர் செழிஞ்சோதியை நேர்த்தோடும் சீலம் தம்பத்தாக நினைந்தணிந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து பா சேக்கல சேக்கலர் சென்றால் என்ன செய்யறாதான் அங்கே அணைந்து புயலுக்குள்ள போய் இல்ல தாழ்ந்து தலையும் தாழ்ந்து உடம்பும் தாழ்ந்து இல்லைங்களா தாழ்ந்து பனிந்து கீழே விழுந்து வணங்கி இல்லைங்களா பரவி பனிந்து வாழ்ந்து போந்து திரும்ப வருவாராம் அப்படிப்பட்ட அருமையான திரும்ப அப்போ அடிவொழி போனாங்கன்னா அந்த மாதிரி தான் செய்யணும் வேற எந்த பேச்சும் வரக்கூடாது உள்ளே நுழைந்து விட்டால் மீண்டே அந்த முடுக்கா ஒரு மணி நேரம் வர வரைக்கும் இல்லைங்களா பெருமான் பற்றியே எண்ணமாக இருக்கும் இராப்பகலாய் பேசும் போது எப்போது என்றால் நம்ம வேணாம் அந்த ஒரு மணி நேரமாவது பேசும்போது எப்போது தெரிய வேணாம் அங்கேயும் போய் என்ன சின்ன சின்ன சின்ன போய் பேசிட்டு இருக்க முடியும் அதான் அப்படினு பேசினா என்ன பேசணும்னாரு தாம் இறைவனி எந்தாய் என் பெருமானி என்ன்றே பேசி பேசி மணிவாசகர் பேச்சுன்னு சொன்னா பெருமானை பற்றி பேசுப்பார் பேசில் தான் பெருமானியை எந்தெண்டே பேசி பேசி ஏதேனும் அனுப்பிட்டு இருக்காரு வாயில என்ன சொல்லணும் என்று பின்சத்தால் நல்ல குறையாத நேசத்தினாலே இப்படி எல்லாம் வழிபட்ட பிறப்பிறப்பை கடந்தம்மை ஆண்டானி அப்படி வணங்கி வந்தால் ஒரு காலையிலே நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாமலாம் என்றெல்லாம் சொல்லி திருமுறைகள் முழங்குகின்றன அல்லவா எனவே இவர் என்ன செய்தாராம் அந்த மாதிரி திருவாரூர்வதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூர் அகற்றும் பெருமாந்தன் விரைசூர் மலத்தால் பணி ஊறுதல் பெருமானுடைய திருவடியை வணங்குதல் எவ்வூதியமும் என கொள்ளும் உயிர்க்கும் ஊதியமே பெருமானுடைய திருவடி தான் வணங்கணும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பத்து திருக்குறள் ஏழு திருக்குறள் திருவடியை பற்றி பேசுகின்றது திருவள்ளுவர் பேசுகிறார் அதுதான் முதல் ஞானின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஆமாம் எனவே திருப்படியே அருமை விரை விரை சூழ் மலத்தால் பணி கூறுதல் எவ் ஊதியமும் திருமானி வணங்கினா அதான் இன்றைக்கி ஊதியம் பெற மாதிரி இல்லை இந்த ஊதியம் உடம்பை வளர்க்கும் அந்த ஊதியம் நீரை வளர்க்கும் அப்படிப்பட்ட இதில் என கொள்ளும் என்ன உடையார் பல நாளும் தெவ்வூர் சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார் தெவ்வூர் எரிந்தேன்னா திருபுறங்களை எரித்தன இருக்கான் அவற்றை எடுத்து அதனுடைய நம்முடைய பெருமாவுடைய திருப்பாதங்களை வணங்கினார் செம்பில் மணி மாணிக்க செழிஞ்சோதி நேர் தொழும் சீலம் தம்பற்றாக நினைந்து அணிந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து என்ன புற சொல்றது அருமையா செய்கையை அப்படியே அடுக்கி சொல்லிவிடுறார் நினைந்து அணைந்து உள்ளே சென்று தாழ்ந்து கீழே விழுந்து பணிந்து அப்படி வாழ்ந்து இப்படி வாழ்வாராம் அதனால் அந்த மனம் நினைய வாக்கு வழுத்த உடல் பணியை அதான் நம்முடைய சிவஞான சித்தியாரில் மனமதி நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல அப்புறம் தினமலர் கையில் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயலரமானால் யாருக்கும் தெய்வம் எங்கும் செயற்க முன்னிலையானே ரொம்ப அருமையாக சித்தாந்த சாஸ்திரம் அது சொல்ல என கொளும் எண்ணம் உடையார் பலனாலும் தெவ்வூர் எரித்த வரிச்சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார் திருவாரூர்ல வணங்கினாராம் நெம்பொட்புற்றின் மாணிக்கச் செழுந்தோதி நேர் தொழும் சீலம் தம்பற்றாக நினைந்து அணிந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து கோயிலை வணங்கி வெளியில வந்து அம்பட்புரிசை திருமுன்றில் அனைவார் பாங்குவோர் அறநெறியின் நம்பர்கிடமாம் கோயிலுள் புக்கு வணங்க நண்ணினான் அது திருவாரூர் அறநெறின்னு பேர் திருவாரூர் கோயில் திருவாரூர் அறநெறின்னு ஒரு அப்போ ரெண்டும் ஒரு ரெண்டு கோயிலும் உள்ளே தான் இருக்கு ரெண்டு சிவலிங்க திருமேனி ரெண்டு அம்மையார் சரிங்களா கொற்றவை அது துர்க்கை நிரம்ப இருக்குது ஒரு மூணு நாலு துர்க்கை இருக்கும் அங்கே சிவலிங்க திருமேனி வேண்டிய இடமெல்லாம் இருக்குது பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கத்தை எங்கள் சொலிங்க அப்படியே வலிசையாக இருக்கும் பார்த்தா அப்படியே இவ்வளவு சிவலிங்க திருமேணி எதனால் வந்ததுங்கிறது தான் நாடிக்கிட்டே நினைக்கிறேன் இந்த நடுப்பு இந்த சமநல் பௌத்தரில்லாம் வந்து பிராணம் எடுத்தானே அப்போ வந்து சின்ன சின்ன கோயில் இருந்து அதை போற்ற முடியாமல் கொண்டாந்து வச்சுட்டாங்க போயிருக்கு இல்லைனா திருவாரூர் கோவில் இருக்கிற சிவலிங்கமே இறத்தால் அவர் கணக்கெல்லாம் சொல்லக்கூடாது எண்ணக்கூடாது ஒரு நூறுக்கு மேலே இறக்கும் அதே போல் என்ன பல கோயில்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது சிவலிங்கம் திருமணம் ஒரு திருமேனி அப்புறம் ஒரு நான் கூத்தப்பெருமான் ஒரு அம்மையார் இதெல்லாம் இருக்கிறது பல கோயில் இருக்குது அப்ப அங்க வந்து எந்தவித குற்றமும் நடக்கலை இது மாதிரி இருக்கிற இடத்துல வேற எங்கேயோ கோயிலிருந்து சிவலிங்க திருமேனியோ கொண்ட வச்சு பாதுகாக்கிறாங்க பாதுகாத்து இருக்காங்க பாதுகாத்தவங்க அப்படியே வச்சிருக்காங்க இன்னைக்கும் அப்படியெல்லாம் கண்ணால் பாக்குறோம் என்ன பண்றது இவையெல்லாம் வணங்குவாராம் புக்கு வணங்குவார் நன்னி இறஞ்சி அன்பினால் நயப்புற்றெழுந்த காதலுடன் பன்னலாறை பணிந்தடுவார் அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயிர்ந்து பரவி பெறுகுவார் எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தில் சிந்தெழுந்துவார் சிற்சில பணிகள் சிலருக்கு ஈர்த்த இருக்கு இவருக்கு என்னன்னு சரி பெருமானு போய் மனங்களை எல்லாம் செய்கிறோம் ஒரு விளக்கு போடுவோம் என்று சொல்லி விளக்குடுதல் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் திருமுறை இருக்கு நல்ல விளக்கு அங்கங்கே போட்டோம்னு சொன்னால் நல்ல ஞானம் கைவரப்படுது துளைக்கில் துளைக்கில் வெண் மல தூய வெண் நேரலாகும் நல்ல பூக்கட்டி பெருமானை போட்டோம்னா மேலே வானுலகத்துக்கு போயிடலாம் நல்ல திருமுறைகள் பாடினால் அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருள் மாறி நல்ல திருமுறைகள்லாம் சொன்னோம்னு சொன்னால் இல்லை அது பெருமான அருள் திறன் என்னென்னவோ எவ்வளோ ரொம்ப பெரிது ரொம்ப பெரிதுன்னு சொன்னாங்க அதனால் திருமுறையை நல்லா ஓதணும் அது மிக பயனுடையது ஆனால் கோவிலுக்கு போய் நாம் சத்தம் போட்டு ஓதக்கூடாது ஏன்னா நம்முடைய வழிபாட்டினால அடுத்தவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது ஏன்னா அவங்க எதுன்னு தியானம் அவங்க பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் நான் போய் சொல்லுவேன் நம்ம சொல்லணும்னா மனதில்லாமல் சொல்லணும் யாரும் இல்லைன்னா அருமையாக வாய்வுற்று திருமதி சொல்லலாம் இல்லை ஆனால் மனதில் சொல்லி நம்முடைய வழிபாட்டால் திறர்க்கிடையே நேரக்கூடாது அது நிமிஷம் எனவே வனங்கண்ணால் நன்னி இறைஞ்சி ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தில் சிந்தெழுவார் என்ன பண்ணுச்சுன்னா பெருமாளுக்கு வழக்கு போடுவோன்னு என்று கருதி அந்த விளக்கெடுதலை பணியாக மேற்கொண்டாராம் எழுந்த பொழுது பகற்பொழுதங்கு இறங்கு மாலை இதலும் மாலை நேரம் வந்தவுடனே செழுந்தன் பதியின் இடையப்பால் செல்லில் செல்லும் பொழுது என்ன ஒழிந்தங்க அணிந்தோர் மனையில் விளக்கு உருணி வேண்டி உள் புகழும் அழிந்த நிலைமை அவர் மனை ஆயிற்று அங்கன் அவர் இருப்பார் ஒரு இடத்துல பார்த்தார் அவருக்கு தங்க விளக்கு போகிறதுக்கு ஒன்றும் கையில் எதுவும் இல்லை பொருளும் இல்லை மாலை நேரம் ஒரு அந்த நேரம் ஒரு அஞ்சரை ஆறு அஞ்சரை ஆறுக்குள்ள அப்படி இருந்தது இந்த நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா சரி விளக்கு இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அம்மா ஒரு விளக்கு குடும்பமாக இந்த கோவிலுக்கு போய் வச்சுட்டு வரார் தனக்காக செய்ய முடியல ஏதோ வாங்கியாக செய்வ முடியும் சொன்னார் அப்படி உள்ள நுழைஞ்ச மனை எதுன்னு கேட்டால் சைவரோ அல்லது வைணவரோ இருக்கிற இடமில்லை சமணர் இருக்கிற இடமா இருந்தது தெரியுமா தெரியாது அதனால் அவர் சமணம் தருவானா தரமாட்டானே அதனால் என்ன பண்ணார் அது ஏன் எத்தனை நாள் பாட்டு ஆ பத்து ஆமாம் கையில் விளக்கு கணலுடையார் தமக்கு விளக்கு மிககானம் நெய்யில் இங்கில்லை விளக்கரிப்பீராயில் நீரை முகந்தரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டர் குறைத்தார் ஐயா எங்கிட்ட விளக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை நிறுத்தி விடலாம் இருந்தாலும் திமுரு என்ன பண்ணுறான் கையில் விலங்கு கணலுடையார் தமக்கு விளக்கு மிககானும் ஏ உங்கள் பெருமானுனா கையில் நல்லா ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு நீ ஒரு விளக்கு போடணுமா தேவையில்லை ஐயா பெருமானுக்கு விளக்கே போல திர் அல்லவா அது மிகைகான மிகுனா அதிகப்படி தேவையில்லாதான் அதனால மிகைகானம் நெய்யங்கில்லை நெய்யங்கிட்ட கிடையாது அதோட விட்டுருக்கலாம்ல விளக்கரிப்பீ ராகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும் உங்க பெருமானை எல்லாம் செய்யலாம் செய்யலாம் நல்ல தண்ணியை விட டம்ளர் அதில் ஊத்தியா திரிய போடியா எரிய விடியா திமிருங்க நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்றுலாம் சொன்னால் பார்த்தா என்று திருத்தொண்டருக்கு உரைத்தால் தெரியாது ஒரு பொருளே அவங்க எப்படி யாருன்னு கேட்டார் கேட்டால் அவங்க சமணத்தை பற்றி அவங்க சமணம் சமயத்தை பற்றி ஒரு போக்குவம் சொன்னார் என்னன்னா ஒரு பொருளே பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் பொறை நெறியார் கேட்டால் தெய்வமே இல்லேம்பாங்க இன்னொரு இடத்துல பார்த்தா ஏன் தெய்வம் இருக்குதும்பாங்க ஆகவே உண்டுங்கிற உலத்தில் சொல்லுவாரு இல்லைங்கிற உலத்துல சொல்வது உண்டுனா உண்டுன்னு சொல்லிட்டு வா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி தொலைச்சிட்டு நாத்தியான தொலை இரண்டுலையும் அப்படியே தொற்றுகிட்டே வருதுங்களா அதனால இப்படிப்பட்ட நெறிவுடையவங்க அருகர் மதியா துடைத்தவரை ஆற்றாராகி இப்படி சொன்ன உடனே தண்ணியை முண்டேறீங்களா அப்படின்னு சொன்னால் பாவம் அவருக்கு இவ்வளவு கடினமாக இருக்கும் அதனால ஆற்றாராகி அப்பொழுதே பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பெரிய அணிந்த முருகமிரியும் மனக்கொண்டு முடியார் கோயில் முன்னெய்தி உருகமண்பர் பணிந்து விட ஒரு வாக்கெடுந்தது உயர் விஷயம் போய் அப்படியே அந்த அன்போடு கீழே கோயில் விழுந்தாராம் வெறுமானே உனக்கு விளக்கிடணும்னு எனக்கு பணிதான் தோன்றுது அப்படி கேட்டதுக்கு இந்த மாதிரி சமந்தர் எப்படி சொல்கிறாங்க தண்ணியை முண்டு விளக்குறீங்கன்னு சொல்கிறாங்க காக்கணும் என்று சொல்லி இப்படி தன்னை மறந்து வணங்கினாராம் வணந்த உடனே வணங்கும்போது ஒரு பெரிய வானொலியாக ஒரு செய்தி தோன்றியதான் என்ன தோன்றியது வந்த கவலை மாற்றும் இனி மா இனி மாறாவிளக்கு பணி மாற இந்த மோரிங்கில் குளத்து நீர் நீர் முகந்து கொடுவந்து ஏற்றும் என பெருமான் கவலையை மாற்றலாம் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு திருவள்ளுவர் ஐயா இந்த கவலை பாழா போன கவலை ஒவ்வொன்றிலையும் பலதிருக்கேன்னா அதுக்கு வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த கவலை நீங்க சொன்னால் வேற எந்த மருந்தும் இல்லை இறைவனை வணங்கு கவலை நீங்க தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பித்துக் அதன்படியாக கவலையை நீக்க முடியுமே தவிர முன் மனதாக நினைச்சு திடப் பண்ணி வந்து கவலையை நீக்க முடியாதுப்பா என்று திருவள்ளுவர் சொல்றார் பழுத்த ஞானி அல்லவா சாமியும் மனக்கவலை எப்போ போகும்னாரு ஆண்டவனை வணங்குப்பா கவலை எல்லாம் அப்படிப்பட்ட பழுத்த ஒரு குச்சியை விளக்கு எடுப்பாடாம் அவரு விளக்கு கேட்ட உடனே ஏதாவது உங்க கையிலேயே பெருமான் கையிலே இருக்குது தண்ணியை முழுந்து அவளை பார்த்தார் பெருக மனத்த வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிரயணிந்த முருகப்பிரியும் மலற்கொன்றை முடியார் கோயில் முன்னெய்தி முருகு மண்பர் பணிந்து விட பெருமானே உனக்கு விளக்கி எனக்கு என்னமே இருக்குது இப்படி போய் கேட்டவொன்னே இப்படி சொல்கிறாங்களே எனக்கு எதுவும் பொறுக்கவில்லையே என்று சொல்லி அப்படியே திருவடி இருக்கல விழுந்தா உடனே ஒரு வாக்கு எழுந்தது அசரீதியாக இங்கே ஒரு வாக்குங்கிறது அசரீதிங்கிறது வர ஒரு வாக்கு எழுந்ததுங்கிறது அருமையான தமிழ் சொல்வான் வானில் வானிலிருந்து ஒரு வாக்கு எழுந்தது என்ன ஒரு வாக்கு கேட்டா வந்த மாற்றும் கவலையை நீக்கியா இனி மாறாவிளக்கு இந்த மரங்கள் குளத்து நீர் முகந்து கொடுவந்து ஏற்றும் குளத்துல நிறைய இருக்கு இல்லையா நீர் எடுத்துட்டு போனா அது வந்து எண்ணெய் ஆயிடும்பா அது குளத்தில் இருக்கும்போது எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுக்கு அன்போடு நீ போடு போது அது எண்ணெயாக மாறும்பா சிவ சிவ அப்புறம் என்ன இருக்கு பார்த்தா முகந்து கொடுவந்து ஏற்றும் என அந்த மதியம் அணிந்தவிரான் அருளால் அழிந்த முடிகேடா சிந்தை மிகுந்த நம் இந்தியடிகள் செய்வதறிதால் பார்த்தால் அடார இப்படி பெரும்பான்மை ஆட்படுகிறார் என்று கருதி மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்னி மிசை நீர் தரித்த பிறான் அருடைய சிந்தை செய்தொழுவார் சென்னி மிசை நீர் தரித்த பிரரின என்ன அர்த்தம் கங்கைன்னு அர்த்தம் பரிமையாளர் என்னே நீரென பொதுகையால் கூறினார் எனும் கங்கையே கொள்கிற என்னை அவர் திருமுடியில் இருத்தல் அதுவாதலின் அவர் திருமுடியில் இருத்தல் அதுவாதலின் எதுவாதலின் கங்கை அவர் சுருக்கமாகருக்கமாக உரையலுறது படிமையலாம் விளங்க மாட்டேங்குது அதுக்காக விளங்கலைங்கிறதுனால அவரை முட்டாள்தான் நாம வழங்குற அளவுக்கு நாம போகணும் கிடையாது பள்ளங்கள் அவர் மாதிரி வளர்க்கறதுக்கு யார் இருக்கா பாரில் உரைத்த உரையெல்லாம் படிமையல்கள் உரையாமோ தெளி நூலெல்லாம் பள்ளுவரிசை நூலாமோ எத்தனையோ பேர் தான் நூல நூல்திலைங்கிறேன் திருக்குறள் போல ஆகுமாப்பா பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ உலகத்தில் கள்ளியில் கல்லியில் இருந்த கூட தான் பால் இறக்குறான் ஆனால் பசுமாட்டு பால் ஆகுமாடா அது போலத்தான் திருக்குறள்னா திருக்குறள் தான் அதுக்கு இனி வேற எதுவு இதெல்லாம் பாடி சொன்ன என்ன பண்றது ஒரு என்ன செய்தாராம் பார்த்தா உடனே என்ன செய்தாராம் குளத்த நீர் முகந்து கொடுவந்த ஏற்றுமென தண்ணீர் குளத்தில் இருக்கிற தண்ணீரை முகந்து நீ அப்படியே விடு விடும்பொழுது அது எண்ணெயாக கருதி விடு உண்மையிலேயே அந்த ஒரு திரி போடு எரிய நல்ல தண்ணியார் இருக்கிறது எண்ணெயாகவே மாறும் அப்படின்னா உடனே சென்னி மிசை தரித்தவிரான் அருளே சிந்து செய்திடுவார் நன்னீர் போய் நடுப்புக்கு நாதனாமனுடேத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி நடுப்பு போயிட்டு அப்படியெல்லாம் இருந்துட்டு அந்த குளத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அப்பர் கோயில் அடைந்து அப்பருங்கிறது பெருமான் கோயில் இருக்கான் அப்பர் கோயில் அடைந்து அகலுள் முன்னீர் உலகம் அதிசயப்ப முறுக்கும் திருமியல் நீர் பார்த்தார் திரும்ப நல்லா அருமையாக போட்டார் போட்டா இங்க இருந்து எடுத்த எடுத்துகிட்டு போன தண்ணியை அந்த திருமையில அப்படி ஊற்று நட்டி என்னாச்சு சோதி வில கொண்டு ஏற்றுதலும் சுடர் வெட்டெழுந்தது அருமையா எண்ணெய் ஊற்றி அந்த திரியை முடிக்கி நெருப்பு வச்சோம்னா எப்படி எரியுமோ அதுபோல தண்ணீர் ஊற்றியவும் அந்த எரிந்து தான் எழுந்தோன்னு ஆதி முதல் வரநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி அடைய விளக்கேற்றினுக்கிட்டால் பார்த்தார் இந்த மாதிரி தண்ணீரை வைத்து முகந்து கொண்டு விளக்கு எடுக்கிறதுனா ஒரு விளக்கு என்ன நூறு விளக்கு கூட போடலாமின்னு சொல்லிட்டாமா என்ன விடல சொல்லி நிறைய விளக்கெல்லாம் போட்டால் போட்டால் அதுலேயும் தண்ணி தான் ஊற்றுறது ஆனால் திரி போட்டுறது எரியும் அப்படி இப்படியெல்லாம் விளக்கேற்று விளக்கேற்றி ஏலம் நினைந்த அருகந்தர் எதிரே முதிரும் கழிப்பினுடன் நாதரருளா திருவிளக்கு நீரால் எரித்தா நாடறிய இந்த பய சொன்ன தண்ணீரை முந்த எரிதான் எரிப்பான்னு சொன்ன உடனே ஏய் நாங்கள் தண்ணி தான் நீ சொன்னியே தண்ணி தண்ணியை தான் எடுத்து எரியும் எரிக்க வச்சிருக்கீங்கள நீ எதாவது பெரிய கிண்டல் பண்ணியா அப்படின்னு சொல்லுவேன்ன நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவும் நின்றறிய குறையும் தகலிகளுக்கெல்லாம் கொள்ள வேண்டும் நீர் பார்த்தார் இந்த மாதிரி தண்ணீரில் வந்து ஊற்றி விளக்கரிக்கு வேணும்னு சொன்னால் ஏன் சில மணி நேரம் இருக்குது இரவெல்லாம் விளக்கறிட்டு என்று கருதி நல்லா அருமையாக தண்ணீர் பஞ்சமே தான் இருக்குது அது கிடையாது அதில் கொஞ்சம் வாங்கிறது கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அதே தடவை பஞ்சமே இல்லை ஆனால் தண்ணீர் விட்டு நீர் மறையின் பொருளை அரிசிக்கும் மனையின் நீதி வழுவாமல் உரையும் பதியின் அவ்வளவே அணிவார் பணிபுற்றுப்பட்டார் அப்படியெல்லாம் சொல்லி விளக்கரிப்பதற்கு முயற்சி பண்ணலாம் இரவு சென்று தம்பதியில் எய்தி மனைப்பு கெண்டும் போல் விரவி நியமம் தொழில்முறையே விமல தம்மை அரிசித்தும் பரவி அமைதி செய்தருளி பள்ளி கொண்டு புலர்காலை அரவம் அணிந்து அணிவால் பூசை அமைத்து ஆறு ஊர் நகரில் வீண்டணிந்தார் இந்த வீட்டுக்கு போ அந்த அதாவது சேக்கலாட்டாக தான் ஒரு அமைப்பு போனார்னா வீட்டுக்கு போனார்னா கோயிலேருந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு போனார் வீட்டுக்கு போனார் போனேன் எப்படி இரவு சென்று தம் பதியில் எய்தி அவங்க ஊரில் நடந்து மணி புக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்றும் போல் வீரவி நியம தொழில் முறையே விமல தம்மை அரிச்சுத்து வீட்டில் போய் வீட்டில் போய் அந்த இரவனையும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு பெருமானை வழிபாடு செய்துட்டு பறவி அமுது செய்தருளி அப்புறம் எட்டுவீங்களா சாப்பிட்டாராம் பள்ளி கொண்டு என்ன படுத்துருன்னு தூங்கினாராம் புலற் காலை முடிஞ்சதான் ஒவ்வொன்றா அந்த மனித அது என்ன செய்வார்களோ அதை அப்படியே ஒரு பாட்டின எப்படி முடிச்சோ அப்படியே கோக்குறாரு கோக்குறாரு அதெல்லாம் இதுக்கு என்ன அணின்னு பேர் தெரியுங்களா தன்மை அணின்னு பேர் அணி அணி இலக்கண என்ன தண்ணின்னா அப்படியே எந்த செயல் எந்த நடக்குமோ அந்த செயலை அந்த வீட்டில நடக்கிற மாதிரி சொன்னா அதுக்கு தன்மை அணி தன்மை உரிய தன்மையை அப்படியே அலங்காரம் பட சொல்லி இலக்கணத்துல தன்மை அணி தெரியுது எந்த தன்மை இப்ப ஒரு வீட்டின் தன்மை அதை அழகுபட சொல்லுது சேக்கிளாருடைய கைவண்ணவும் சரி அதுக்கு முன்னிருந்த அடிகளுடைய வாழ்வும் சரி ரெண்டும் அப்படி அமைந்திருந்தது சிவம் பாருங்க எந்த பாட்டியா பதினேழு ஆமா பந்து வணங்கி அறநெறியார் மகிழும் கோயில் வளங்கொண்டு சிந்தை மகிழ பணிந்தெழுந்து புறம்பு உள்ளும் தெருப்பணிகள் முந்த பகல் எல்லாம் முறையே செய்து மறையவனார் அந்தி அமையத்து விளக்கு ஏன்றும் எங்கும் ஏற்றி அடி பணிவார் அங்கு கோயிலே இருப்பாராம் இது என்ன செய்வாராம் என்ன உழவார மற்றதெல்லாம் செய்வது இருக்குல்ல அந்த மாதிரி உழவாரப்பணியெல்லாம் செய்கிறது பகலில் இரவில் இந்த மாதிரி விளக்கு போடுவது ஆகவே இராப்பகலாய் பேசும்போது எப்போதுங்கிற மாதிரி இராப்பகலாய் கோயிலில் இருக்கும்போது எப்போது அப்படி கோயிலில் இருக்கிறது அதுவே இடமாக இருக்கிறது இப்படியெல்லாம் ஏற்றி திருப்பணிகள் தண்டியடிகளால் அமரு கலக்கம் விளைந்து சார்விலமன் குண்டர் அடிய ஏழுலகும் குளவும் பெருமி நிலவியதால் அந்த பெருமான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாறூர் அப்படி இல்லை இது போல இருந்த தண்டியடிகள் எல்லாம் கூட இருந்து பணி செய்த இடம் நம்முடைய திருவாரூர் ரொம்ப அருமையான இடம் அல்லவா நாத நாதமறை நம்ம இணைந்து அடிகளா நற்தொண்டரா நற்தொண்டாக பூதநாதர் புற்றிடங்குள் புனிதற்கமது பணி முதலாம் நீதி வளவன் தான் வேண்டும் நிமிந்தம் பலவும் அரியணையில் மீதி திகழை வேதாகம நூல் விதிவிலக்கு அப்போ இந்த சோழர்கள்லாம் நல்ல எறைபக்தியுடையவர்கள் அதனால அவங்க என்னன்னு கேட்ட அந்த ஆறு கால வழிபாடு நடப்பதற்குரிய என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை பெருமானுக்குன்னு வச்சிருப்பாங்க எனவே அந்த பொருளை கொண்டு அருமையா அந்த அங்கு பணி செய்கின்றவர்கள் அந்த பொருளை கொண்டு எடுத்து பெருமானுக்கு அருமையா அந்த ஆறு காலம் வழிபாடு செய்யலாம் பணியும் சரி வெண்டி விடையார் மதிச்சடையார் பெருமாள் ும் திரு ஆளும் இயல்பின் உரைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமாம் திருநாள் உயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்தபடி செய்தருளும் நிலை பெற்றார் பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாள் வழிபாடு பங்குனி உத்தரம் திருவாரூர்